ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமையன்பர்களே ஆன்மீகத்தின் முதல் பாடம் நாம் உடலில் வாழும் உயிர் அதாவது ஆத்மா ஜீவாத்மா என்பதாகும் நாம் அனைவரும் மனித உடலை பெற்றிருக்கும் உயிர்கள் உயிர்களுக்கு வடிவம் இல்லை உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை உயிர்கள் எப்பொழுதும் காரண உடலுடனும் நுண்ணுடலுடனும் இருக்கின்றன ஸ்தூல சரீரம் அல்லது பரு உடல் ஓயாது மாறிக்கொண்டே இருக்கிறது அதாவது தோன்றி மாறிக்கொண்டே இருக்கின்றன உள்ளங்களில் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன உள்ளத்தோடு யாண்டும் இணைந்திருக்கின்ற உயிருக்கு பண்பட்ட மனித உடல் கிடைப்பது யாண்டும் அரிது பெருதற்கரிய பிறவி மனித பிறவி உயிர்களுக்கு அமையும் உடல்களிலெல்லாம் மேலானது மனித உடலே என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன அரிது அரிது மானிடராய் பெருத்தல் அரிது உயிர்களாகிய நாம் உடல்களுக்கு வேறானவர்கள் உடலுக்கு ஆடை போன்று உயிர்களுக்கு உடல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மனித உடலில்தான் உயிர்கள் உள்ளத்தை நன்கு பண்படுத்திக் கொள்ள முடியும் மற்ற உடல்களில் அறிவாற்றல் அன்பு அறம் ஆகியவற்றின் ஆற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்த இயலாது ஆன்மீக சாதகர்கள் இதனை நன்கு உணர வேண்டும் உள்ளத்தோடு கூடிய உயிராகிய எனக்கு அரிதான இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது இந்த உடல் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடமிருந்து நீங்கிவிடும் குடம்பை தனித்துழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு எந்த சமயம் வேண்டுமானாலும் உடல் உயிரை விட்டு நீங்கிவிடும் இந்த உடலில் உயிர் நீண்ட காலம் வாழ முடியாது என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் என்று தாய்மான சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்கள் மனித உடலை பெற்றுள்ள உயிர்களாகிய நாம் இந்த மனித உடலை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் உயிர்களாகிய நாம் உடலை நெறிப்படி பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம் அறத்தை கடைபிடிப்பதற்கு முதல் கருவியாக விளங்குவது உடல் சம்பாதிப்பதற்குரிய கருவி உடல் உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு பேரின்பத்தில் நிலைத்திருப்பதற்கு தர்மமும் ஈஸ்வர பக்தியும் தத்துவ ஞானமும் தேவை மனித உடல் இதற்காகவே உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித உடலின் மாண்பை உயிர்களாகிய நாம் உணர்வோமாக பெருதற்கரிய பிறவியை பெற்றுள்ள உயிர்களாகிய நாம் பெருதற்கரிய பிரானடியைச் சார்ந்திருந்து பெறுதற்கரிய பேற்றை உணர்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும்